அன்புமிக்க நற்றினை நேயர்களே சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் இதோ கிராமிய பாடல்களுக்கு பாடல்களுக்கென்று எப்போதும் ஒரு தனி மணமும், மவுசும் குணமும் உண்டு அதை பாடுகிற பாடகர்களுக்கும் அவர்களின் இயல்பான குரல் வளத்திற்கும் தனித்துவமான தன்மைகளும் இருந்து வருகின்றன அதை காட்டுப்பூக்களின் இனிய வாசம் என்றே கருதி வேண்டும் அத்தகைய பாடற் கலைஞர்கள் பெரும்பாலும் எளிய நிலையில் அதுவும் வசதி குறைந்த நிலையில் வாழ்பவர்களாகவே இருப்பர் எனினும் வறுமையிலும் செம்மையை பேணும் தன்மானம் கொண்டவர்களாகவும் விளங்குவர் இன்றைக்கு நான் தருகின்ற பாடல் நமது நேயர்களில் பல வருடங்களுக்கு முன்பே கேட்டு ரசித்த நன்கு பரிச்சயம் பாடல் அதை பாடிய அந்த குரலின் காதல் உணர்வையும் கூட அறிந்தவர்களாகவே பலரும் இருப்பார்கள் நிறைய படங்களில் நீண்ட காலமாக இந்த குரலுக்குரியவர் சாதாரணமான வேடங்களில் நடித்து வந்தவர் இந்த நடிகருக்குள் இருக்கும் பாடகர் நீ முன்னாலே போறே நான் பின்னாலே வாரேன் என்னும் பாடல் மூலமாகத்தான் வெளிப்பட்டுள்ளார் நடிப்பு எனக்கு உணவுக்கு வழி செய்கிறது பாட்டு எனக்கு உணர்வுக்கு வழிது எனவே முன்னதுக்கு முதலிடமும் பின்னதுக்கு இரண்டாம் இடமும் என்று நாம் பொருள் கொள்ளலாம் பின்னணி பாடிய பாடக் கலைஞர் யார் என்று உங்களுடைய நினைவுக்கு வந்திருக்கும் அல்லவா நேயர்களே அவர்தான் டி கே எஸ் நடராஜன் அவர்கள் இந்த பாடலானது வாங்க மா வாங்க எனும் தமிழ் படத்தில் ஒரு கிராமிய காதல் காட்சியில் இடம்பெற்றுள்ளது மறக்க முடியாத பாடலாகவும் அமைந்துவிட்டிருக்கிறது அதே தருணத்தில் இப்படிப்பட்ட திறமை மிக்க இவரை இசையமைப்பாளர்கள் நன்கு பயன்படுத்த தவறிவிட்டார்கள் என்றுதான் நெகிழ்ச்சியோடு எண்ணிக்கொள்ளவும் வேண்டியதாக இருக்கின்றது இதோ அந்த அருமையான குரல் வளம் கொண்ட டி நடராஜனின் பாடல் நீ முன்னாலே போறே பின்னாலே வாரேன் என்று உங்களுக்காக ஒழிக்கிறது கேட்டு ரசியுங்கள் அன்பு நேயர்களே போனாடே புள்ள கருக மணி போட்ட புள்ள நா கிசி வந்த கண்ணம்மா இனி நான் தாண்டி ஒன்புருத பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாரு மையே இது நாவற்ற மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் மாடு ரெண்டு மதுரவெள மணிகள் தஞ்சாவூரு மாடு ரெண்டும் மதுரவெள்ள மணிக ரெண்டும் தஞ்சாவூர் குப்பி ரெண்டும் கும்பகோணம் கண்ணம்மா அது கூடுதடி தாள பாத பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாரு பற்ற மையே இரு நாட்ட மையே நீ முன்னாலே போனான் பின்னாலே வாரே உடம்பு சூடு கண்ணம்மா நீ அருகில் வந்தா சிலு சிலுக்கும் பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாரு பட்ச மையே இது நான் பற்றி நீ முன்னாலே போனான் பின்னாலே வாரே பச்சரிச்சி பல்லழகி பால் போல சொல்ல அழகி பச்சரித்து பல்லழகி பசும் பால் போல சொல்ல அழகி பின்ன இடையழகி கண்ணம்மா நீ சிரிச்சாலே முத்துரும் பொன்னம்மா என்ன அடி முனி உன் கண்ணிலே மையே யாரு பச்ச மையே இது நான் பச்ச மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே கண்டாங்கி புடவ கட்டி கை நிறைய கொசுவம் கண்டாங்கி புடவகட்டி கை நிறைய கொசுவம் வச்சு இடுப்புல பொறுதிறைய கண்ணம்மா அது கொசுவம் அல்ல மனசே பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே யாரு பற்ற மையே இது நான் பற்ற மையே நீ முன்னாலே போன நான் பின்னாலே வாரே எரிக்கிற ஓரத்திலே ஏத்தோ இறக்கையிலே எரிக்கிற ஓரத்திலே ஏத்தோ இறக்கையிலே இங்கிருந்து பார்க்க கண்ணம்மா நான் எங்கேயோ போற நடி பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே மையே இருந்தான் பின்னாலே வாரே மழையில் நனையும் போது மாந்தோப்பில் ஒதுங்கும் போது மழையில் நனையும் போது மாந்தோப்பில் ஒதுங்கும் போது மெல்ல அணைக்கும் போது கண்ணம்மா உண்மே நீ நடுங்களாம பொன்னம்மா என்ன முனி அம்மாவோம் கண்ணிலே மைய உன்னழக மரக்கெருத்து உதந்த வேலை அவுக்க துணி உன்னழக மரக்கெருத்து உதந்த வேலை அவுக்க துணி ஓரம் கிழிஞ்சதன கண்ணம்மா அதில் ஒய் யாரும் தெரிவத பொன்னம்மா இனி நான் தாண்டி ஒம்போருதான் பொண்ணம்மா என்ன அடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே யாரு பற்ற மையே என்று நான் வச்ச மையே நீ முன்னாலே போனான் பின்னாலே